السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونأعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات عمالنا من يغرر الله فلا مذل الله ومن يظل فلا هذي الله وأشهد أن لا إله إلا الله وحته لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حمد المجد அலாஹு பாரிக் அலா முகமதின் உகதயுத்தத்திலே நடந்த அந்த படிப்பனைகளை வந்து படிச்சுக்கிட்டு வந்தோம் அதோடைய தொடர்ச்சியாக இன்று அடுத்தடுத்து படிப்பனைகளை பார்ப்போம் உகதயுத்த காலத்தில் இளம் சகாபாக்கள் குறிப்பாக சிறுவர்களாக கருதப்பட்ட சகாபாக்களான சமராபுண்த் ராபி இப்னு கதீஜ் அரபா இப்னு ஆஸ் மேலும் அப்துல்லா இப்னு உமர் ரதியுல்லானு போன்றவர்கள் இது போல பல சகாபாக்கள் இளமையான சகாபாக்கள் ரொம்ப சிறுவர்கள் அவர்கள் வந்து தானும் வந்து பங்கேற்கணும் யுத்தத்தில் பங்கேற்கணும் ஆர்வம் காட்டினாங்க இப்ப இதுல நாம பெற வேண்டிய படிப்புல என்னன்னு சொன்னா காரணம் சிலர் கருதலாம் அரபுகள் வந்து அவர்கள் போரிட்டு தான் பழக்கம் அவர்களுடைய பழக்கமே போரு தான் அதனால அவங்க போர்ல தங்களுடைய திறமையை தன்னுடைய பழக்கத்துக்கு ஏற்ற அந்த முறையை தான் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஆனா நிலைமை அப்படி கிடையாது ரீசன் வந்து அது கிடையாது உண்மையான காரணம் அது கிடையாது அது உண்மையான காரணமாக இருந்தால் அப்துல்லா பின் உபை மேலும் முன்னூறு முனாஃபிக்குகள் ஏறத்தாழ முன்னூறு முனாஃபிக்குகள் போயிருக்க மாட்டாங்க இங்கு வந்து ஈமான் ஈமான் தான் விஷயம் யாருக்கெல்லாம் ஈமான் இருந்ததோ அல்லாவின் மீது நம்பிக்கை இருந்ததோ அல்லாவுடைய பாதையில் போராடணும் அப்படிங்கிற எக்கீல் இருந்ததோ ஆசை இருந்ததோ அவர்கள் வந்து அல்லாவுடைய பாதைக்கு முன் வந்தாங்க நயவஞ்சகம் என இந்த போர் புரிவதில் இருந்துதான் அல்லாஹ் வந்து அத ஒரு அளவுகோலாக வச்சிருக்கிறான் அப்ப அல்லாவுடைய பாதையில் அல்லாவுடைய பாதையில் போர் புரிவதற்கு தியாகம் செய்வதற்கு அதே போல இயலாமையோ இங்கு விஷயமே கிடையாது நம்ம முன்னாடியே பார்த்த ஊனமுற்ற சகாபாக்கள் கண்ணு தெரியாத சகாபாக்கள் அனைவருமே வந்து இங்கு அதுவும் விதி அவர்கள்லாம் விலக்களிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு வந்து போர் கட்டாயம் கிடையாது பரல் கிடையாது இருந்தாலும் அந்த ஈமானுடைய வெளிப்பாடாக அவர்கள் வந்து அல்லாவுடைய பாதையில் போராட நான் வரேன் அப்படின்னு எப்படி பங்கேற்றார்களோ அதே இந்த சிறுவர்களான சகாபாக்களும் அல்லாவுடைய பாதையில் நான் வந்து போராடணும் அப்படின்னு ஆசைப்படும் அளவுக்கு அவர்களுடைய ஈமான் மேலோங்கி இருந்தது அப்படிங்கறத நாம் இந்த சம்பவங்கள் மூலமாக பெற படிப்பினை பெற முடியும் அதே போல இந்த முனாஃபிக்குகளுடைய தன்மையை பாருங்க இந்த முனாஃபிக்குகள் உக்தத்தில் கலந்துக்கல அவர்கள் தோற்கடிக்கப்படலாம் அப்படிங்கிற எண்ணத்திலையும் அதேபோல அங்கு குழப்பத்தை உண்டாக்கணும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் அங்கு அவர்களுக்கு பயமுறுத்தனும் அங்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும்னு பின்வாங்கி வந்தாங்க அதே கஸ்பத் ஹம்ரா அசாத் அதாவது அபுசுஃபியான திரும்ப தாக்க போனாங்க அந்த போர்ல வந்து நாங்க கலந்துக்கிறோம் வந்தாங்க எந்தெந்த முனாஃபிக்கள் பின்வாங்கி போனாங்களோ அதே முன்னாபிக்குகள் நாங்களும் காரணம் என்னன்னு சொன்னா இந்த போர்ல ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்ப இவர்களுக்கு கனிமத்து பொருள் கிடைக்கும் போர் பொருட்கள் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தது அப்ப வந்து இவர்கள் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உலக ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கும் போது இவர்கள் நாங்கள் வந்து போரில் கலந்துக்கிறோம் நாங்கள் இறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மி அப்படிங்கும் போது அவர்கள் முன் வராங்க அப்ப இங்கு நாம எந்த ஒரு இஸ்லாமிய ஒரு தியாகம் செஞ்சாலும் அல்லாவுடைய பாதையில் போர் புரிந்தாலும் சரி இல்ல இஸ்லாமத்திற்காக எந்த ஒரு வழியில் நாம உழைத்தாலும் சரி உலக ஆதாயத்திற்காக அது இருக்கக்கூடாது நம்மள வந்து பல பேர் வந்து உலகாதாயம் கிடைக்கும் வரைக்கும் தீன பின்பற்றுவாங்க எப்போது உலகாதாயம் போயிடுமோ தீன பின்பற்றுவதன் முனாபிக்கு ஒரு அடையாளங்களில் ஒன்று அதுதான் அந்த முனாபிக்கலும் செஞ்சாங்க இது இரண்டு முகம் முனாஃபிக்கு அந்த போர்ல ஒரு முகம் இந்த போர்ல ஒரு முகம் நாம அடிக்கடி சுயபரிசோதனை செஞ்சு கொண்டே இருக்கணும் இந்த முனாஃபிக்கு தன்மை நம்மளிடத்துல இருக்கா இருக்கா இருக்கான்னு அடிக்கடி நம்ம சோதனை செய்து கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம உதாரணமாக இந்த இரண்டு முகத்தை பாருங்க மீன்ல எளிமையானதை எடுத்துக்கிறேன் கஷ்டமானதை விட்டுறேன் ஒரு இதை படித்து படிச்சு பிடிச்சுக்கிறேன் இன்னொன்ற விட்டுடுறேன் அப்படிங்கறதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சில உதாரணங்கள்லாம் பார்த்து சொன்னா குறிப்பாக பெற்றோர்கள் வந்து பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் பணிவிடை செய்யணும் அவர்கள் சொல்வதற்கு வந்து கட்டுப்படணும் அவர்களுக்காக தியாகம் செய்யணும் அப்படிங்கிற அதிசல்லாம் அவர்கள் வந்து பிள்ளைகளிடத்தில் சமர்ப்பிப்பாங்க ஆனா அல்லாவுடைய பாதையில போர் செய்யணும் அல்லாஹ் பாதையில சகிதாவணும் சகாபாக்கள் எப்படி தங்களுடைய குழந்தைகளுக்கு போதிச்சாங்களோ அதெல்லாம் போதிக்க மாட்டாங்க அதே போல கணவன் எடுத்துக்கிட்டோம் அல்லாவை தவிர அவர் யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது அப்படி செய்யணும்னு இருந்திருந்தா கணவருக்கு செய்வதை வந்து அல்லாஹ் கட்டாயமாக்கியிருப்பான் அப்படிங்கிற அதீஸ் அவர்கள் வந்து முன்னிறுத்துவாங்க அதே போல கட்டுப்படணும் அவர் வந்து இரவில் அழைத்து வரலன்னு சொன்னா மலக்குகள் சாபமிடுறாங்க அந்த அதீஸ் முன்னிறுத்துவாங்க ஆனா கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கட்டாயங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் அவர்கள் பேசுவாங்க கிட்ட பேச மாட்டாங்க அதே ஒரு அறிஞர் எடுத்துக்கிட்டோம் சொன்னா அறிஞர்கள் நாங்கள்தான் நபிசுல்லா வாரிசு எங்களுக்கு நீங்க கண்ணியம் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பேசுவாங்க ஆனா உயிரே போனாலும் ஹக்கை தான் பேசணும் அப்படிங்கிற பார்ட்டு வரும்போது அவர்கள் வந்து அமைதியாயிருவாங்க மன்னருக்கு எதிராக பேச மாட்டாங்க நிர்வாகிகளுக்கு எதிராக பேச மாட்டாங்க அல்லாவுடைய சட்டம் பங்கு மிதிக்கப்பட்டாலும் மன்னர்களுக்கு எதிராக பேச மாட்டாங்க அவர்களுக்கு இசைந்து போவாங்க ஆட்சியாளர்களுக்கு இசைந்து போவாங்க நிர்வாகிகளுக்கு இசைந்து போவாங்க ஒரு முனாஃபிக்குடைய நிபாக்குடைய தன்மைகள் இந்த நிபாக்குடைய தன்மைகள் நம்ம இடத்துல இல்லாம இல்லாமல் இருப்பதை நாம் உறுதி உறுதி கொள்ள வேண்டும் அடிக்கடி நம்ம சுயபரிசோதனை செய்து கொள்ளணும் அல்லாஹால சொல்லி காட்டுறோம் நீங்க முழுமையாக அல்லாவுடைய மார்க்கத்தில் நுழைந்து விடுங்கள் சிலதை மட்டும் பிடித்து கொண்டு சிலதை விட்டுறாங்க விட்டுறது கிடையாது மார்க்கம் அதை தான் இந்த வேதக்காரர்கள் செய்தார்கள் யூதர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அவர்கள் சபிக்கப்பட்டதற்கு காரணம் அல்லாவுடைய வேதத்தில் சில பகுதியை மட்டும் பின்பற்றுவோம் சில பகுதியை பின்பற்ற மாட்டோம் எங்களுக்கு முடிஞ்சதை மட்டும் பண்ணுவோம் முடியாததை பண்ண எங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணுவோம் பிடிக்காததை பண்ண மாட்டோம் அந்த வேதக்காரர்கள் சொல்வது போல செய்வது போல அப்படிங்கிறத நாம வந்து கருத்துல கொள்ளணும் இடத்துல பையத்து வாங்கும் போதே மண் சத்தி மக்கரா சொன்னாங்க இன்பமான சூழலும் இடத்துல பையத்து வாங்கணும் நீங்க இன்பமான சூழல்ல மட்டும் இருந்துட்டு துன்பமான சூழல்ல ஓடிடணும் அனைத்து கட்டத்திலுமே என் கூட நீங்க இருக்கணும் என்னுடன் நீங்க தீனுக்காக பாடுதா நபிசுல்ல அப்ப நாம துன்பமான சூழல் வந்தா இஸ்லாத்தை விட்டுருவோம் இஸ்லாத்து கட்டளைய பின்பற்ற மாட்டோம் ரசூல்லாவுடைய சுண்ணாவை பின்பற்ற மாட்டோம் நாங்க எங்களுடைய இஷ்டத்தின்படி தான் வாழ்வோம் எங்களுடைய மனோ இசையின்படி தான் வாழ்வோம் அப்படிங்கறது இங்கு அல்லாவுடைய மார்க்கத்திற்கு எதிரானது அப்படிங்கறத நாம கருத்துல கொள்ளணும் அடுத்த படிப்பினை இமாம் இப்னு கயீம் ரஹத்து சொல்லிக் காட்டுறாங்க இந்த உறுத்தகாபாக்களுடைய அடிமைத்தனத்தை நிரூபித்த ஒரு களமாக இருக்குது அவருடைய அடிமைத்தனத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு களமாக இருந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப நாம முன்னாலே சொல்லது போல எளிமையான நேரத்தில் மட்டும் நான் மார்க்கத்துக்காக பாடுபடுவேன் எனக்கு துன்பம் வரும் சொன்னா நான் மார்க்கத்தை பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு முஸ்லீம் உடைய பண்பாக இருக்க முடியாது உதாரணமாக நாம ஒரு கஷ்டம் வந்துருச்சு ஒரு கவலை வந்துருச்சுன்னு சொன்னா அல்லா இடத்துல மன்றாடுவோம் நமக்கு ஒரு தேவைன்னா அல்லா மன்றாடுவோம் சில இளைஞர்களை பார்த்திருப்போம் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகணும் எனக்கு நல்ல பெண் கிடைக்கணும் தகஜத்துல எந்திரிப்பாங்க துவா செய்வாங்க எந்தெந்த சூழல் எல்லாம் கிடைக்குமோ அந்தந்த சூழல்னா அதற்காக துவா செய்வாங்க எப்ப அல்லா அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தானோ அதன் பிறகு முன்னாடி நடந்த அப்படியே மறந்துடுவாங்க அல்ல அதுதான் குரான் சொல்லிக் காட்டுறான் கப்பல் நடுக்கடல நிக்கும் போது நீங்க உங்களுக்கு அபயமளிக்க கூடியவர் யாருமே இல்லைன்னு அல்லாவிடம் நீங்க கையெழுந்து அல்ல உங்களை பாதுகாத்து கரை சேர்த்த பிறகு நீங்க வணங்கி கொண்டிருந்த அந்த சிலைகள்கிட்ட போய் நீங்க போய் சஜிதா செய்வீங்க அப்ப துன்பம் வரும்போது ஒரு மனிதனுடைய அடிமைத்தனம் வெளிப்படும் அது நமக்கு நன்றாகவே தெரியும் நம்மளும் ஒவ்வொருத்தவங்களும் அதை வந்து அனுபவப்பட்டிருப்போம் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாதான் இறைவனை தேடுவோம் இறைவனிடத்துல நம்ம மன்றாடுவோம் சகாபாக்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு துன்பம் வரும்போது தங்களுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தினார்கள் மேலும் வந்து அடிமைத்தனத்தின் மூலமாகத்தான் அல்ல வந்து அநேகமான வெற்றிகளை கொடுத்திருக்க உதாரணமாக பத் அவர்கள் இயலாதவர்களாக இருந்தாங்க அல்ல அவர்களுக்கு வெற்றியை இறக்கணும் அதே நாங்க பெரியவங்க கூட்டம் பெரியது நாங்க வெற்றி கொண்டிருவோம் எத்தனையோ போர்களை சின்ன சின்ன கூட்டமாக இருந்து எவ்வளோ பெரும்பெரும் படைகளை வென்றிருக்கிறோம் அப்படின்னு அவர்களுடைய ஒரு எண்ணம் புனே யுத்தத்தில் வந்தது அவர்களுக்கு அல்லா தோல்வி முகத்தை கொடுத்தான் அதை அல்லாத பதிய வைத்திருக்கான் உங்களுக்கு வந்து எண்ணிக்கையை கொண்டு நீங்க பெருமை அடைந்தீங்க அப்படின்னு அல்லாஹத்தாலா அதை கண்டித்தும் அல்ல ஆயத்தரைக்கு கொடுத்திருக்கான் அப்ப அடிமைத்தனத்தின் மூலமாகத்தான் வெற்றி இருக்கும் அடிமைத்தனத்தின் மூலமா தான் அல்லாவுடைய பெற முடியும் அடிமைத்தனத்தை அதிகரிப்பதற்காகத்தான் அல்ல ஒரு ஏற்பாட்டை உகதில் ஏற்படுத்தினான் அப்படின்னு இப்போ மேலும் அல்லாஹு தாலா சகாபாக்களை மிகப்பெரிய ஒரு இழப்பிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படும் போது அதற்கு அல்லாஹு தாலா சஹாபாக்களை தயார்படுத்தான் என்ன இழப்பு நபி சொல்லி இறப்பதை விட சஹாபாக்களுக்கு இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய இழப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது அப்ப ஒரு நபிசுல்லால்தான் சகாபாக்களுக்கு தந்தையாக ஒரு லீடராக ஒரு தலைவர் ஒரு மிலிடரி கமாண்டர் ஒரு பார்லிமெண்ட் ஒரு பி எம் மஸ்ஜி நபி தான் பார்லிமெண்டாக இருந்துச்சு அவர்தான் சட்டம் ஏற்றக்கூடியவர் அவர்தான் சட்டம் வந்து அங்க பில் பாஸ் பண்ணக்கூடியவர் எல்லாருமே அங்க இருந்த கூடிய மூம்களுக்கு எல்லாமும் இருந்தவர் நபிசுல்ல நபிசுல்லாலுடைய இழப்பு எப்பேற்பட்ட இழப்பாக முஸ்லீம்களுக்கு இருக்கும் அப்ப அந்த இழப்பிற்கு அல்லாஹு தலா முன்னதாகவே அவர்களை வந்து தயார்படுத்தோம் நாம முன்னாடியே பார்த்தோம் நபிசுல்லா அலிசல்லம் இறந்து விட்டார்கள் வதந்தி பரவச்சு அப்ப அவர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு அந்த நிலைமையில்தான் அல்லாஹு தலா வசனமும் இறக்கி கொடுத்தான் மூன்றாவது நூத்தி நாற்பத்தி வசனத்துல இதற்கு முன்னாடி எத்தனையோ நபி வந்திருக்கிறாங்க இறந்தும் போயிருக்கிறாங்க இவரும் இறக்கக்கூடியவர்தான் இவரு இறந்தா நீங்க பின்வாங்கி ஓடிடுவீங்களா அப்படி நல்லாத்தலா இந்த வசனத்தை இறக்கி கொடுத்தான் இந்த வசனத்தை தான் அபுபக்கர் சித்திகள் நபிசுலாச்சலம் மரணித்த அந்த தருணத்தில் அங்கு ஒரே ஒரே பல்வேறு கருத்துக்கள் நபிசுலாசலம் மரணிக்கல மரணித்தாங்கன்னு யார் சொல்றீங்களா வெட்டிடுவேன் உமர் அது இல்லாணு மற்ற சாக மக்கள் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க எந்திரிச்சு நபி மரணிக்க மாட்டாங்க அவர் மேராஜிக்கு போயிருக்கிறாங்க வந்துருவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்து குழப்பத்தில் இருக்கும்போது இந்த வசனத்தை தான் ஓதி அங்கு தெளிவு ஏற்படுத்தப்படுது அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் அல்லா உகதில் ஏற்படுத்தினா அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பிற்கும் சகாபாக்களை தயார்படுத்தியது இந்த உகது களத்தில் தான் அந்த படிப்பனையும் நாம் இதிலிருந்து பெற வேண்டும் அடுத்ததாக இந்த உகது களத்திற்கு உகது போருக்கும் ஹந்த போருக்கும் இடையில நடந்த சம்பவங்களை நம்ம பார்ப்போம் சில சம்பவங்களை உகதுடைய படிப்பினைகள் பல படிப்பினைகள் நம்ம பார்த்தோம் அடுத்து இந்த இடைப்பட்ட காலத்தில் அதாவது உகது யுத்தத்துக்கும் சந்தர்ப்பித்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்த சில வரலாற்று சம்பவங்களை நாம இப்ப ஒன்னு ஒன்னாக பார்ப்போம் பனு அசத் கோத்திரத்தார்கள் இவர்கள் வந்து நஜிதை சேர்ந்த நபர்கள் இவர்கள் வந்து நபிசுல்லா அல்ல செல்லத்தையும் அங்கு இருக்கக்கூடிய மதினாவாசிகள் முஸ்லீம்களை தாக்குவதற்காக அவர்கள் தயாராக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி நபிசுல்லாத்துக்கு தகவல் வருது துளைகள் அஸ்தி இவருடைய தலைமையில் தாக்க வந்து இருக்கிறாங்க தெரிஞ்ச உடனே நாம அனைவருக்கும் தெரியும் நபிசுல்லா அலசலத்தை மதினாவை முஸ்லீம்களை யாராவது அவர்கள் வருவதற்கு முன்னதாக அங்கு போய் அவர்களை தாக்கி அவர்களை அடக்குவார்கள் என்ன பண்றாங்க அபு சலமா ரதியு அவர்களுடைய தலைமையில் ஒரு படையை அனுப்பி அங்கு போரிடுறாங்க போரிட்டு வெற்றியும் அடைஞ்சிடறாங்க இந்த துளைகள் அஸ்தி இருக்கிறாரு இவருடைய கதை அது நிமிஷால நம்ம வரலாற்று பின்னாடி பாப்போம் வரும் ஆனா சுருக்கமாக பார்க்க சொன்னா இவர் ஈமானுடைய அனைத்து பகுதிகளையுமே இருந்திருக்கிறாரு ஃபர்ஸ்ட் நபியை எதிர்த்து போரிட்டாரு திரும்ப நபிசுல்லாஸ்டர் வந்து ஈமானை ஏற்றுக்கொண்டாரு அதன் பிறகு நபியுடைய மரணத்திற்கு பிறகு நான் தான் நபின் வாதிட்டு பெரும் கூட்டத்தை திறக்கினாரு அதன் பிறகு தவுபா செஞ்சு இஸ்லாமத்திற்குள் மீண்டும் நுழைந்து அல்லாவுடைய பாதையில் போரிட்டாரு அப்ப ஈமானுடைய அனைத்து நிலைகளிலுமே குஃபர்ல இருந்தாரு தான் நபீனு வாதாடினாரு திரும்ப அல்லாவுடைய பாதையில் தௌபா செஞ்சு போராண்டாரு அப்ப வெற்றி அடைந்த பிறகு அபுசலமான் ரதியுல்லு அந்த போரில் காயமாச்சு அவர்கள் வரக்கூடிய நிலையில் அந்த காயத்தின் காரணமாக அவரும் அங்கு இறந்து விடுறாரு அதற்கு பிறகு ஹுதை அப்படிங்கிற ஒரு கோத்திரம் அந்த கோத்திரத்தில் காலித் பின் சுபியான் அஸ் அல் ஹுதைலி அப்படிங்கிற ஒரு நபர் இவர் அந்த கோத்திரத்துடைய தலைவர் இவர் என்ன பண்றாரு அந்த நபர்களை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் போருக்கு தயார்படுத்துறாரு மக்களை வந்து தேர்ந்தெடுக்கிறார் போருக்கு தகுதியான மக்கள் நாம முஸ்லீம்களை தாக்க போறோம் தாக்கி அவர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி படையை வந்து திரட்டுறாரு இந்த செய்தி நபிசுல்ல தெரிந்த பிறகு நபிசுல்ல கேட்கறாங்க அந்த காலிது பின் சுஃபியான் இவரை வந்து கொள்வதற்கு யார் தயார் அப்படின்னு கேட்கும் போது உடனே வந்து அப்துல்லா அபோ உணை இவர்கள் வந்து பொறுப்பை எடுத்துக்கொண்டு அல்லாவுடைய எதிரியை நான் தீர்த்து கட்டிட்டு வரப்பு அவர்கள் எடுக்கிறாங்க நபருடைய அடையாளத்தை சொல்லுங்க பார்த்தது கிடையாது அவருடைய அடையாளத்தை கேக்கும் போது நபிசுலாசன் சொல்றாங்க நீ அவனை பார்க்கும் போது நடுங்கிருவ இவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்துல்லா அபின் உணதியம் வந்து யாரையுமே பார்த்து இன்ன வரைக்கும் நடுங்கினதில்லை அவ்வளவு வீரமான அளவிற்கு யாரையுமே நடுங்கியது கிடையாது நபி ஒருத்தர் சொல்றாரு பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவருக்கு கொடுத்த அந்த டாஸ்க வந்து முடிக்கிறதுக்காக போறாரு இப்ப இவரு போய் கொண்டிருக்கும் போதே அசருடைய பக்தும் வந்துருது அந்த கோத்திரத்திட்ட போறாரு அங்கு அவன் உட்கார்ந்து கொண்டு என்ன பண்றான்னு சொன்ன கோத்திர தலைவன் மக்கள் எல்லாம் திரட்டுறான் ஆண்களை எல்லாம் திரட்டி நபியை எதிர்க்க படையை திரட்டி இவரும் போறாரு அவனிடல போயிட்டு அவன் கூட பக்கத்தில் போகும்போதே இவருக்கு அசருடைய வாகனத்தில் இருந்தபடியே தொழுதா மாட்டிக்குவார் தொழுதா ஒரு முஸ்லீம் தெரிஞ்சிடும் இவரை எளிமையாக கொண்டு அப்பேற்பட்ட கூட்டத்தில் வாகனத்தில் அமர்ந்தபடியே இவர் வந்து தன்னுடைய தலையை வைத்து சைகையிலே தெலுறாரு அவரே சொல்லக்கூடிய செய்தி இது அவர் எப்படி அவனை கொன்னா கொன்னாரு அப்படின்னு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி அப்துல்லா சதில்லான்னு அறிவிக்கக்கூடிய செய்தி நான் வந்து வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டு தலையிலே சைகை செய்தவாறு தொழுதேன் தொழுதுட்டு அவனுக்கு அருகில போனேன் பெண்களுடைய பெண்கள் கூட்டமாக இருந்தது அவனை சுத்தி அங்கு நான் பக்கத்தில் போனேன் நிஜமாவே அவனை பார்த்தவன நான் நடுங்கினேன் என்னுடைய வாழ்க்கையில ஒருவனை பார்த்து நான் நடுங்கனா அவனை பார்த்துதான் அந்த அளவு நபிசில அரசேற்பட்ட ஒரு தோற்றத்தில் அவன் இருந்தான் கடுமையான ஒரு தோற்றத்தில் இருந்தான் நான் அவனை பார்த்து நடுஞ்சின பிறகு அப்துல்லா பின்னு உணை சதியுல்ல பார்த்து அவன் கேட்கிறான் காலிதிபுனு சுஃபியான் நீ யாரு அப்படின்னு கேட்ட பிறகு இவர் சொல்றாரு நான் வந்து உங்க படையில இணைந்து கொள்ள வந்திருக்கிறேன் நான் ஒரு காட்டு அரபி என்ன உங்களுடைய படையில இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த உரையாடல் போய்கொண்டிருக்கும் போதே தன்னுடைய வாளை உருவி அவனை வந்து கொண்டுட்டாங்க அவங்க முடிச்ச உடனே அங்கிருந்து தப்பித்து வராங்க அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி நான் ஓடி வரும்போது பெண்களுடைய பெண்கள் ஓலமிட்டாங்க நான் உறுதி செய்து கொண்டாங்க இறந்துட்டான்னு திரும்ப மதினாவுக்கு வந்து நபிசிலாசில் யாரா நீங்க கொடுத்த டாஸ்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது நபிசில சொல்றாங்க ஆமா நீ முடிச்சிட்டேன் நீங்க உண்மையே கூறி நீங்க வந்து கொடுத்த வேலையை முடித்து விட்டீர்கள் அப்படின்னு நபிசிலாவது அவர்களுக்காக துவாவும் செய்தார்கள் இங்கு நாம் புரிந்து கொள்ளணும் நபியுடைய போர் தந்திரத்தை பாருங்க நபி சுல்லா அல்லசல்லம் பொதுமக்களுடைய ரத்தத்தை ஓட்டுவதை விரும்ப மாட்டாங்க இங்கு ஒரு மனிதன் இந்த ஒரு மனிதனுடைய அவனுடைய கொடுமைக்காக அவனுடைய ஆசைக்காக அத்தனை மக்களை திருட்டுறான் அத்தனை மக்களுக்கும் போரணுங்கிற ஆசைலாம் கிடையாது தலைவனுக்கு கட்டுப்படணும்னு இவங்களும் வராங்க விருப்பம் தான் வராங்க போருக்கு வந்தா எத்தனை பேருடைய உயிர் போகணும் ஒருவனுடைய கதையை முடிப்பதன் மூலமாக அங்க அத்தனை பொதுமக்கள் அத்தனை இன்னசென்ட் அத்தனை அப்பாதிகளுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு அதனாலதான் நபிசுல்லா அலுவலாம் பல்வேறு கொடியவர்களுடைய கதையை வந்து முடிப்பதற்காக தனிப்பட்ட முறையில நபிசுல்லா அலுவலாம் ஆளை அனுப்புவாங்க அவனுடைய கதையை முடிச்சாங்க மிகப்பெரிய போர் நடக்காது அப்படின்னு சொன்னா அப்படிதான் நபிசுல்லா அலுவலாம் ஆளை அனுப்புவாங்க காபுபின் விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் அதே போல இவனுடைய கதையும் அப்படிதான் அப்ப அங்கு ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிர் பாதுகாக்கப்படுது அவர்கள் போர்க்கிறதுக்கு வந்து அவர்களுடைய ரத்தம் ஓட்டப்படும் அப்ப அதை நபிசுல்லாம் விரும்பல யாரு காரணக்கா இருந்தாங்களோ அவனுடைய கதையை முடிச்சா இங்கு போர் நடக்காது அப்படின்னு நபி சொல்லம் அனுப்பி மக்களை வந்து பாதுகாத்தாங்க இப்ப அப்துல்லா இஸ்லாந்தில் வந்து அவர்களுக்கு துவா செய்த பிறகு நபிசுல்லாஸ்லம் அவர்களுடைய கையில ஒரு குச்சியை கொடுக்கறாங்க இந்த குச்சியை உன்னோடவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அவரும் வாங்கிட்டு வந்துறாரு வந்த பிறகு சஹாபாக்கள் இது எதுக்குன்னு போய் கேளுங்க குச்சியாக பிறகு திரும்பத்தில் போய் யார சொல்ல இந்த குச்சி எதற்கு இந்த குச்சியை மருமையில உனக்கும் எனக்கும் சாட்சியா இருக்கும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்பி சுவாசம் கொடுத்தாங்க அந்த சஹாபி அப்துல்லா உணை சதியானு தான் மரணிக்கும் வரைக்கு வச்சிருந்தாங்க மரணித்த பிறகும் அதை தன்னுடைய கபனோடு கட்டி அவர்கள் கபூரில் இறக்கப்பட்டாங்க மடுமையில் அந்த குச்சி அவர்களுக்கு அவருக்கும் சாட்சியாக இருக்கும் அடுத்த சம்பவம் என்னன்னு சொன்னா நபிசுல்லா ஒரு பத்து ஆண்களை பத்து சகாபாக்களை அவர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அவர்களுக்கு சின்ன ஒரு டாஸ்க் கொடுத்து அனுப்புறாங்க அவர்கள் போய்கொண்டிருக்கும் போதே நூறு நபர்கள் அவர்களை எதிர்கொள்றாங்க பத்து சகாபாக்களை நூறு நபர்கள் எதிர்கொண்டாங்களுக்கு அமீர் யாராக இருந்தாங்க என்ன பண்றாங்க ஒரு குன்றின் பின்னாடி போய் ஒளிந்து கொடுறாங்க குன்றின் பின்னாடி ஒழியும் போது இந்த நூறு பேர்ல இருக்கக்கூடியவர்கள் நீங்க வாங்க நாங்க உங்களை கொள்ள மாட்டோம் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அமீர் ஆசிம் பின் சாபித் ரதியில்லான்னு சொல்றாங்க குஃபார்களுடைய வாக்குறுதியை நம்புவது கிடையாது அப்படின்னு சொல்லி இவர்கள் தாக்குதலை தொடங்குறாங்க அதுல ஏழு நபர்கள் சஹீதாய்றாங்க மீதி மூன்று நபர்களை வந்து அவர்கள் வந்து கைதிகளாக பிடிச்சிட்டு போறாங்க பிடிச்சு கொண்டு போகும்போது அதுல ஒருவர் என்ன ஆயிடுறாரு எப்படி இருந்தாலும் நம்மளை கொண்டு போய் கொண்டிருவாங்க இந்த குஃபார்கள் நாம வந்து இதுல இருந்து நாம உடனே என்ன பண்ணுவோம் உயிர் போனாலும் பரவாயில்ல அல்லாவுடைய சிலர் நம்ம கொண்டுட்டு பாதையில் மடிவோம் அவர்கள் வந்துட்டு கைதிகளாக கூட்டிட்டு போறாங்க அந்த கைதிகளோட விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னதாக நாம ஆசிபின் இவர்தான் அமீர் பார்த்தோம் இவர் வந்து ஒரு துவா செஞ்சிருந்தார் யாருல என்ன வந்து எதிரிகளுடைய என்னுடைய சடலத்தை எதிரிகளுடைய கைக்கு வந்து நீ இரையாக்கிறாத அவர்கள ஒரு பெண் ஒரு பெண் என்ன சபதம் எடுத்திருந்தான் சொன்னா அவரை வந்து கொண்டு அவருடைய மண்டை ஓட்டை யாரு கொண்டு வராங்களோ அவருக்கு நூறு ஒட்டகத்தை நான் வந்து பரிசீலிக்கிறேன் ஏன்னு சொன்னா இந்த பெண்ணுடைய அந்த பெண்ணை சார்ந்த இரண்டு மகன்கள் பெண்ணுடைய இரண்டு மகன்களை இவர் வந்து ஒரு போர்ல கொண்டு யார் அவருடைய மண்டை ஓட கொண்டு வராங்களோ அதுல அருந்தனும் நூறுமே ஆர்வமா இருந்தாங்க நூறு ஒட்டகம் ஒரே நாளில் மில்லியனர் ஆயிரலாம் அப்படின்னு மிக ஆர்வமாக இருந்தாங்க ஆனா இவரு துவா செஞ்சிருந்தாரு என்னுடைய உடலை நீ பாதுகாத்து அவருடைய கையில கிடைக்க வைக்க கூடாது அல்லாவுடைய கராமத்தை பாருங்க அவர்களை கொன்று அவர் பாதீதாயிட்டாரு இந்த எதிரிகள் அங்க வந்து நெருங்கும் போதெல்லாம் ஒரு விதமான பூச்சி அவரை சூழ்ந்து கொள்ளுது பக்கத்தில் நெருங்கும் போது கடிக்குது முயற்சி ஜனாசாவை நோக்கி அவங்களால நெருங்கவே முடியல திரும்ப போயிடுறாங்க பிரச்சனை இல்ல நாளைக்கு எடுத்துக்கலாம் வந்துடுற மறுநாள் அதுக்குள்ள அல்லா தலா மலை இறக்கி அவர்கள் அவர்களுடைய பகுதியில் வெள்ளத்தை இறக்கி அவர்களுடைய ஜனாசாவை அல்ல காணாமலாக்கிட்டு இப்ப அதுபோல கராம நிகழ்த்தப்பட்டது அந்த போரில் இப்ப கைதிகளாக இரண்டு பேரு அவர்களிடத்துல போறாங்க அதுல ஒரு நபர் குபைப் ரதில்லா அனுகு இன்னொரு நபர் சைது பின் அசின்னா ரதில்லாஹு இவர்கள் இரண்டு பேரும் கைதிகளாக போறாங்க மக்காவிற்கு போறாங்க மக்காவிற்கு போன பிறகு அவர்கள் வந்து இவர்களை கொலை செஞ்சிருவோம் இந்த இரண்டு பேரையும் கொலை செஞ்சிருவோம் முடிவுக்கு வராங்க ஹரமுடைய எல்லைகள் அந்த புனித எல்லையில் நம்ம கொலை செய்ய வெளியில பாடருக்கு கொண்டு போயிருவோம் சொல்லி அவர்களை அங்கு கழுவில் ஏற்றாங்க ஏற்றும் போது குபை பிரதில்ல கேட்கிறாங்க உங்களுடைய இடத்தில் நபி இருந்து நீங்க உங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறத நினைச்சு பார்ப்பீங்களா நீங்க அப்படின்னு கேட்டாங்க நினைச்சு பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது என்னுடைய குடும்பம் எப்பேற்பட்ட சூழ்நிலை எனக்கு உயிரே போனாலும் நபிக்கு முழு குத்துவதை கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இதை பார்த்து அபு சூப்பியான் சொன்னாரு நான் எத்தனையோ நபர்கள் அவர்களுடைய தலைவர்கள் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன் ஒரு தலைவரை சஹாபாக்கள் நேசிப்பது போல எந்த ஒரு நபரும் நேசித்து நான் பார்த்தது கிடையாது அந்த அளவு அவர்களுடைய தலைவரை இவர்கள் நேசிக்கிறாங்கன்னு சொல்லி காட்டின அவர்களுடைய நேசம் எந்த அளவு இருந்தது நபியின் மீது முழு குத்துவதை கூட தங்களுடைய உயிர் போனாலும் குடும்பமே இருந்தாலும் நபிக்கு என்னாச்சு குடும்பமே போனாலும் நபிக்கு ஒன்னும் ஆயிரக்கூடாதுன்னு அவர்கள் ஆசைப்பட்டாங்க அதே போலதான் குபை குபைப் ரதில்லான் அப்ப அவர்களை வந்து பத்தி சம்பவம் நாம அதற்கு முன்னதாக பார்க்கணும் குபைப் ரதியுல்லானு கைதியாக இருக்கிறாங்க இரண்டு பேரும் கொண்டுட்டாங்க அந்த இரண்டு நபர்களையும் பிடிப்பட்ட இரண்டு சகாபாக்களையும் அல்லாவுடைய பதவியில் சகிதாக்கப்பட்டாங்க அவர்களை வந்து அவர்களுடைய ஜனாசாக்களையும் அங்கே தொங்க விட்டு இருந்தாங்க அவர்களுடைய அந்த அறையப்பட்ட அந்த கழிவுலையே அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தது உமையா இப்போ அம் ரதில்லானு வந்து அவர்களை அடக்கம் பண்ணும் வரை அங்கு அவர்கள் தொங்க வைக்கப்பட்டே தான் இருந்தாங்க குபைபிரதில்லானுவ விஷயத்தில் இந்த சம்பவத்தை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வை பார்த்தோம் சொன்னா ஆச்சரியப்படத்தக்க சில சம்பவம் குபைபிரதி ஒரு யுத்தத்தில் ஒரு பெண்ணுடைய கணவனை கொண்டிருந்தாங்க அப்ப அந்த பெண்ணுடைய வீட்டில் கைதியாகத்தான் அடக்க அடைக்க வைக்கப்பட்டிருந்தாங்க அந்த பெண்ணுடைய வீட்டில் இருக்கும்போது குபை எனக்கு ஒரு கத்தி கொடுங்க கத்தி கொடுக்க மறைவிடத்தில் இருக்கக்கூடிய அகற்றுவதற்கு தெரிஞ்சிருச்சு அகற்றணும் கத்தியும் கொடுத்துறாங்க இந்த கத்தியை கொடுக்கும்போது அந்த பெண்ணுடைய மகன் குபை பிரதிலானுடைய மடியிலாம் உட்கார்ந்துருக்கிறாங்க இவர் நினைச்சிருந்தா அந்த பையனுடைய கழுத்தில வச்சு மிரட்டி வெளியேறி போயிருக்கலாம் இல்ல அந்த பையனை அழகான மனிதரை இவ்வளவு அழகிய குணமுடைய நபர்களை பார்த்ததே கிடையாது நபி எப்பேற்பட்ட சமுதாயத்தை உருவி உருவாக்கி வைத்திருக்கிறாங்கன்னு அந்த பெண் ஆச்சரியப்பட்டான் அந்த பெண்ணு அந்த பெண்ணுடைய எண்ணம் குபை பிரதிலானுக்கு அவங்களுக்கு தெரியுது கத்தி கையில் வச்சிருக்கோம் அவங்க விறுவிறுன்னு பார்க்கறாங்க மகனை கொன்றுவாங்களோ மகனை கொன்றுவாங்களோன்னு அப்ப குபைபிருது நினைக்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப நாம் முஸ்லீம்கள் இதுல இருந்து பெற வேண்டிய படிப்பில் என்னன்னு சொன்னா எதிரிகள் எப்படி இருந்தாலும் நாம் அப்பாவிகளை கொள்ளக்கூடாது எக்கார்ந்து கொண்டும் அப்பாவிகள் மீது நம்மளுடைய கோபத்தை காட்டிடக்கூடாது நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறத நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக புரிந்து வேண்டிய முதல் பாடம் இரண்டாவது பாடம் மரணிக்க கூடிய நேரத்தில் கூட சுண்ணாவே உயிர்ப்பிக்கணும் அந்த நேரத்தில் கூட அல்லாவே சந்திக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு சுண்ணாவை நிறைவேற்றியவனாக நான் மரணிக்கணும் சொல்லிட்டு மறைவிடத்தில் இருக்கக்கூடிய முடியை அகற்றணும் அவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறாங்க அப்ப மரணத்திற்கு தயாராக கொண்டிருக்கும் போது குவை பிரதானு இரண்டு ரக்க தொழுவனும் கேட்கிறாங்க வேக வேகமா தொழுகிறாங்க தொழுது சொல்றாங்க நான் நீட்டி தொழுதிருப்பேன் நான் உயிருக்கு பயந்து ரொம்ப நேரம் கொண்டு வந்தது முதல் முதல் கபாப் அந்த குபை பிரதி இல்ல அவர்களுடைய ஒரு சுண்ணத்தாரத்தான் இது இருக்குது பல்லாவுடைய பாதையில் மரண தண்டனைக்கு உள்ளாக கூடிய பல்வேறு முஜாஹிதர்கள் பின்பற்ற கூடிய இந்த நடைமுறையுடைய வழிகாட்டு யாருன்னு சொன்னா குபை பிரதே இல்லானது தான் மேலும் இந்த பெண் சொல்லி காட்டுறாங்க நான் இவருக்கு கைதியாக இருக்கும் போது இவருக்கு உணவு தட்டுல நான் வைக்காத பொருட்கள்லாம் இருக்கும் உங்களை கட்டிப்பட்டு தான் வச்சிருப்போம் அந்த நேரத்தில் திராட்சையே மக்கால கிடையாது இவருக்கான இவர் தட்டுல திராட்சை இருக்கும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்க சொல்றாங்க இது மழக்குகளிடத்துல வந்து வந்திருக்குது வானவர்கள்டி வந்திருக்கு அப்படின்னா அந்த பெண்ணே சொல்றாங்க இது போல பல கராமத்துக்களை சகாபாக்களுக்கு அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான் அப்படிங்கறத நாம் இதன் மூலமாக பெற முடியுது பத்து பேருமே இறந்துட்டாங்க இந்த பத்து நபர்கள் ஒரு நபிசுல்லம் ஒரு பணியை செய்வதற்காக அனுப்பிய இந்த பத்து நபர்களும் இறந்த பிறகு முனாஃபிக்குகள் வந்து அங்கு மதிநாள் சொல்றான் இங்க பாருங்க வீட்டில இருந்து அதெல்லாம் நடந்திருக்குமா போனாங்க பத்து பேர் உயிரும் போயிருச்சு சொல்பே கேக்கிறாங்களா இவங்களாம் அப்படின்னு ஏச ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கு அல்லாவே பதிலும் விதமாக அல்லாவே பதிலிங் இரண்டாவது இருநூத்தி நாலாவதுல அல்லா சொல்றான் நபியே உங்களிடத்துல இவ்வளவுதான் வாழ்க்கையை பத்தி பேசும்போது தன்னுடைய சாதனியமான வார்த்தையை கொண்டு உங்களை ஆச்சரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாக்க கூடிய ஒருவன் வந்து மனிதர்கள் இருக்கிறான் அவன் உங்கள் அன்பு கொண்டிருப்பது போல கூறி மனதில் உள்ளதற்கு சத்தியம் செய்து அல்லாவை சாட்சியாக்குறான் உண்மையில் அவன் உங்களுக்கு கொடிய எதிரி அதாவது வீட்டில இருந்தா செத்து மாட்டீங்களே வீட்டில இருந்தா பிள்ளா நடந்திருக்காது ஆதங்கத்தில் ஆனா அவன் நடிக்கிறான் உள்ளத்துல அது கிடையாது உங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி சொல்றான் அப்படின்னு சூழத்தில் பக்கரால இருநூத்தி நாலாவசன சொல்றான் மேலும் ஏழாம் அவசனத்துல சொல்றான் அல்லாவுடைய திருப்தியத்தை திருப்திய பெறுவதற்காக தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்யக்கூடியவர்களும் மனுஷங்கள் இருக்கிறாங்க அல்லா இத்தகைய அடியார்கள் மீது கருணையுடைய வினாவ இருக்கிறான்னு இந்த நபர்களை பத்தி அல்லா தலா சொல்லிக் காட்டுறோம் அப்ப நம்ம பத்து பேர் போறோம் நூறு பேர் போறோம் எல்லாரும் மடியிறோம் அங்கு போறோம் அப்படிங்கறது இங்கு விஷயம் கிடையாது நம்மளுடைய நீயத் என்ன நம்மளுடைய எண்ணம் என்பது எண்ணம் என்ன அப்படிங்கறத அல்லாவிற்கு தேவையை தவிர நாம ஜெயிக்கிறோம் தோற்கறோம் அதெல்லாம் அல்லாவிற்கு தேவையாது அப்ப இந்த பத்து நபர்களும் வெற்றியடைந்தவர்கள் அல்லாவுடைய பாதையில் ஷஹீதானவர்கள் இந்த முனாஃபிகளுடைய எண்ணத்தை போல உயிர் வாழணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவர்கள் கிடையாது அல்லாத்தினுடைய திருமுறைக்கு இரண்டாவது நூத்தி ஏழாம் சொல்வது போல தங்களுடைய உயிரையும் துச்சமாக கருதக்கூடிய அல்லாவுடைய அருளை பெற்ற நபர்கள் இவர்கள் நம்மளுடைய எண்ணம் தான் முக்கியம் அப்படிங்கறத இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளணும் அடுத்ததாக நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் வரலாற்றில் மிக கலக்கமான சம்பவம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நஜதை சேர்ந்த இந்த கோத்திரம் என்ன பண்றாங்க சொன்னா நாங்க இஸ்லாத்தை படித்துக் கொள்ளணும் எங்களுக்கு நீங்க உங்களுடைய குறாக்களை அதாவது குரானை ஓதக்கூடியவர்கள் குரானை அறிந்த நபர்களை எங்களுக்கு அனுப்புங்க எங்கள் கோத்திரத்தை ஃபுல்லா நாங்கள் இஸ்லாத்தை எட்டி வைக்கணும் நீங்க மக்களை வந்து குரானை அறிந்த நபர்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நபிசுலாசர் கோரிக்கை வைக்கும்போது நபிசுலாசம் எழுவதற்கு மேற்பட்ட நபர்களை அனுப்பினாங்க ஏறத்தாழ எழுபது நபர்களையும் அனுப்பினாங்களுடைய அவர்களுடைய பணி என்னவா பகல்ல அவர்கள் விறகு விப்பாங்க விறகு பெருக்கி விறகு விற்பாங்க இரவு புல்லா அவர்கள் இந்த குரானை மனநமிடுவதிலும் கேமுல்லையிலும் தங்களுடைய காலத்தை கழிக்கக்கூடிய நபர்கள் எழுபது நபர்களையும் இந்த மிகப்பெரிய கோத்திரம் விஷாத்தை நோக்கி வருதே அப்படின்னு நபிசுவலாசம் அவர்களுக்கு அனுப்பி வச்சாங்க அதுல அபுல் பர்ரா அப்படிங்கறதான் இவர்களை பாதுகாப்பதற்கு பொறுப்பாக போனார் அங்கு போன பிறகு அம்ருபின் துஃபைன் அப்படிங்கிற என்ன பண்றான் இவன் நபிசுல்தான் ஆல்ரெடி சந்திச்சிருக்கான் சந்திச்சு மூணு கோரிக்கையை நபிசுலாஸ்து வச்சான் நீங்க நகரப்பகுதிக்கு அமீராக இருந்து கொள்ளுங்க கிராமப்பகுதிகளுக்கு நான் அமீராக இருந்துக்கிறேன் ஒரு கோரிக்கை வச்சு இரண்டாவது கோரிக்கை நீங்க என்ன கனிஃபாவாக கோரிக்கை நபர்களை கொண்ட படையை கொண்டு தாக்க வருஷத்தை கோரிக்கைகள் செவிமெடுக்க ஒருத்தர் அனுப்பி வைக்கிறார் இந்த கொடிய இத மிட்டு இந்த எழுபது நபர்களையும் சூழ்ச்சி செய்து கொண்டுறான் அதுல வந்துட்டு அறுபத்தி ஒன்பது நபர்கள் கொல்லப்படுறான் அதிலும் குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெறும் போது படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த அறுபத்தி ஒன்பது நபர்களையும் படுகொலை செய்யப்பட்ட போது நபிசுலம் ஐந்து நேர தொழுகல்லையும் இவர்களை சபித்து நபிசுலாசனம் குழு தோதுனா சபித்து துவா செய்தார்கள் தொழுகையிலே வரலான தொழுகையில எப்பேற்பட்ட ஒரு துரோகம் அப்பேற்பட்ட துரோகத்திற்காக நபிசுலாசனம் குழு தோதுனாங்க அப்படிங்கறத நம்ம இந்த சம்பவத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் மேலும் இந்த படைக்கு யார் அமீராக இருந்தாங்க ஹராம் பின் மல்ஹான் ரதியல்லாகும் இவர்கள் தான் இந்த எழுவது பேர் கொண்ட இந்த ஜமாத்திற்கு படையை கிடையாது இவர்கள் இஸ்லாத்தை எத்திவைதற்காக போகக்கூடிய குர்ராக்கள் இவர்தான் அமீராக இருந்தாங்க இவர் வந்து அமருபின் துஃபைல் பேசிக் கொண்டிருக்கும் போது எதிரெதிரா நட்புரீதியா இந்த மாதிரி அவர்களுடைய உரையாடல் போயிட்டு இருக்கு உரையாடல் போய் கொண்டிருக்கும் போதே இந்த அம்ருபின் துஃபைல் என்ன பண்ற சைகை காட்டுறான் எல்லாம் முதுகலை குத்தினது முதுகலை குத்திய துரோகம் இந்த அம்ருபின் துஃபைல் எதிரி பேசிட்டு இருக்கும் போது இவன் கண்ணான் பின்னாடி முதுகுல வந்து குத்து கண்ணை காட்டிய ஈட்டியை கொண்டு வேகமாக வந்து குதித்து முதுகல் குத்திய ஈட்டி நெஞ்சின் வழியாக வெளியே வருது இதை பார்த்த உடனே அந்த ஹராம் ரத்தியல்லு அல்லாஹு அக்பர் அபுல் காபா அப்படிங்கிறாங்க சஹாபி சொல்லி அல்லாஹு அக்பர் புஸ்துவா அபுல் காபா அல்லா மிகப்பெரியவன் காபாவின் இறைவன் பெயரால் நான் வெற்றி பெற்று என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் என்ன சொத்து என்ன என்னுடைய மனைவியவன் காபா ஆலயத்துடைய இறைவனுடைய பெயரால் நான் வெற்றி பெற்று அல்லாவுடைய பாதையில் சகிதாவைதான் அவர்கள் வெற்றியாக கருதின இதை பார்த்த உடனே அந்த ஜப்பார் அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு என்னடா இறக்க போறாரு சாக போறாரு சாக போற நேரத்தில் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு போறக்கூடிய தருணத்துல அந்த நபர் கேட்கிறார் என்னங்க வெற்றி பெற்ற போறீங்க இறக்க போரத்தில் நீங்க வந்து வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்றீங்க உயிர் போகக்கூடிய நிலையில கூட அங்க தாவா பண்ற நான் வெற்றி பெற்று ஆமா நான் சொர்க்கத்திற்கு போக போறேன் அல்லாவுடைய பாதையில் மரணிக்கிறேன் நானு இதுதான் இறைவன் காபால் என்ன இறைவன் யாரு ஷஹீதனா என்ன சுகதாக்களுடைய அந்த நிலைமைகள் என்ன அவர்களுக்கு அல்ல கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் என்ன அப்படி விளக்குறாங்க அந்த ஜப்பார் அவரு அங்கேயே களிமா சொல்றாரு இப்ப இருக்கக்கூடிய தருணத்தில் கூட அவர்கள் வந்து அந்த நபர்களுடைய ஆசை என்னவாக இருந்துச்சு அந்த நேரத்திலும் அவர்கள் தாவா செய்தார்கள் அந்த நேரத்திலும் அவர்கள் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர தன்னுடைய உயிர் போயிருச்சுன்னு ஆசைப்படல கவலைப்படல தன்னுடைய உயிர் போகுதுன்னு போகணுமே ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டாங்க ஒரே ஒரு நபரை தவிர அவர் அம்ருபின் இவர்கள் ஏன் விடுதலை செய்யப்பட்டாங்க சொன்னா இந்த அம்ரு சஹாபியை வந்து இவர் யாருன்னு சொன்னா முதற் கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் இவரை வந்து விடுதலை செய்வதாக அதாவது முதற் கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபரை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அமருபின் துஃபை இவனுடைய தாயார் வந்து நேர்ச்சி செய்திருந்தாங்க இந்த கோத்தரத்தை சார்ந்த ஒருத்தரை நாங்க விடுதலை செய்யணும் அடிமையை விடுதலை செய்யணும் நேர்ச்சி செய்திருந்தனால தன்னுடைய தாயுடைய நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக அந்த நபரை மட்டும் கொலை செய்யல அந்த நபரை அந்த நபரை மட்டும் விடுதலை செய்யப்பட்டார்கள் விடுதலை செய்யப்பட்ட ஒரே நபர் இந்த அமருபின் உமையா தமரி அது இல்லாத மட்டும்தான் இந்த சம்பவத்தில் இந்த எழுபது பேர் போன இந்த குர்ராக்களுடைய கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நடந்த ஒரு விஷயத்தை உருவார் அது இல்லாம சொல்லிக் காட்டுறாங்க இந்த எழுபது பேர் கொல்லப்பட்டாங்களே ஏறத்தால எழுபது பேர் அதுல ஒரே ஒரு நபரை அவருடைய ஜனாசாவை குறிப்பிட்டு மக்கள் எல்லாம் கேட்டாங்க அவரு அந்த இடத்தில் இருந்தபோது பார்த்தவரு அதை வந்து கேட்கிறாங்க அந்த நபர் யாரு அந்த நபர் யாருன்னு ரதியுல்ல ஆச்சரியம் உயர்த்தி வானத்திற்கு உயர்த்தி திரும்ப கீழே போட்டான் இந்த ஆமீர் பின் ஃபுகைரா ரதியுல்லு அவர்களை மட்டும் அல்லாவு தாலா உயர்த்தி அல்லாஹால திரும்ப பூமிக்கு மாணவர்களால் உயர்த்தி திரும்ப கீழே அல்லா தாலா இது போல பல கராமத்துக்களை நிகழ்த்தி காப்பணும் உகது கலமாக இருக்கட்டும் அங்கு மரணித்த பத்து சகாபாக்களாக இருக்கட்டும் இங்கு சகிதான எழுபது சகாபாக்கள் இருக்கட்டும் அனைவருடைய நோக்கமும் அல்லா தலாவுடைய பாதையில் நாங்கள் சங்கீதாகணும் அல்லாவிற்காக பாடுபடணும் அல்லாவுடைய பாதையில் அல்லாவுடைய அதில் நாம் மரணிக்கணும் வெற்றியடையணும் அல்லாவுடைய அரிசை சுத்தி பறவையாக நாங்கள் சுற்றி கொண்டிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில்தான் இருந்தாங்க அதே போல அவர்கள் வெற்றி அடைந்து கொண்டார்கள் அப்படிங்கிற படிப்பனைகளை நாம பெற முடியும் அதே போல நாமும் எண்ணத்தை கொண்டு அல்லாவுடைய பாதையில் சகிதாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன் விவாகிருதமான உலகில் ஆலமின் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த நிகழ்வுகளை உகதுக்கும் ஹந்தக்கும் இடையில் நடைபெற்ற சம்பவங்களை இன்ஷா அல்லா பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வர